என்னாகவும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் கொண்டு முப்பத்தி இரண்டாம் வசனங்கள் வடதிசை பாளையம் கிழக்கு தெற்கு மற்றும் மே மேற்கு பக்கங்களுக்கு பிறகுிப்பு வடக்கு திசையில் கடைசி நின்றது மற்றும் நப்திலி ஆகியோர் இருந்தார்கள் இந்த குழுவிற்கு தான் தலைமை தாங்கினான் தான் கோத்திரத்தின் தரப்பில் யுத்தத்திற்கு செல்லக்கூடிய ஆண்களின் மொத்த எண்ணிக்கை லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி வழியாக பயணம் செய்த போது இந்த பிரிவுகள் கொடியின் கீழ் கடைசியாக புறப்பட்டு சென்றது பனிரண்டு கோத்திரங்களையும் சேர்த்து மொத்தம் ஆறு லட்சத்தி இருந்தார்கள் எனினும் நம் முன்பே பார்த்தது போல லேவியர்கள் இந்த இராணுவ கணக்கெடுப்பில் சேர்க்கப்படவில்லை ஏனெனில் அவர்கள் நிறைவடைகிறது தேவன் தம்முடைய மக்களை சரியான ஒழுங்கில் ஏற்பாடு செய்திருந்தார் கிழக்கு தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு என தம்முடைய வாசஸ்தலத்தை சுற்றிலும் அவர்களை அமைத்தார் தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு இருக்கிறார் என்பதை இது மீண்டும் காட்டுகிறது முதலில் வடக்கு பக்கத்தில் உள்ள பெயர்களின் அர்த்தங்களை பார்ப்போம் தான் என்றால் நியாயாதிபதி அல்லது அவன் நியாயம் விசாரித்தான் என்று அர்த்தம் ஆசை என்றால் மகிழ்ச்சி அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் நப்தலி என்றால் என் போராட்டம் அல்லது என் மல்யுத்தம் என்று அர்த்தம் பெயர்களும்சீர்வாதம் மற்றும் போராட்டம் பெயர்களை தேவன் வடக்கு பக்கத்தில் வைக்கும் பொழுது பயணத்தின் இறுதி பற்றி அவர் நமக்கு ஏதோ ஒன்றை போதிக்கிறார் வேதாகமத்தில் வடக்கு திசைக்கு ஒரு வலிமையான அர்த்தம் உண்டு பல தீர்க்க தரிசன வசனங்கள் வடக்கை நியாய தீர்ப்புடன் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் கொண்டு பதினைந்தில் கர்த்தர் சொல்லுகிறார் வடக்கே இருந்து திங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லோர் வரும் மீண்டும் எரேமியா நான்கு ஆறில் அவர் சொல்கிறார் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுகிறேன் என்பது திருத்தமும் சிற்றையும் வருகின்ற ஒரு திசையாக மாறுகிறது அதே நேரத்தில் வடக்கு திசையானது மகிமையோடும் ராஜரீகத்தோடும் இணைக்கப்பட்டுள்ளது சங்கீதம் நாற்பத்தி எட்டு இரண்டு சொல்கிறது வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் மகாராஜாவின் நகரம் ஆகவே வடக்கு இரண்டு கருப்பொருள்களை சுமந்து நிற்கிறது நியாய தீர்ப்பு மற்றும் ராஜாவின் நகரம் அது அழிவு மட்டுமல்ல அது மறு சீரமைப்பு மற்றும் ஆளுகையும் கூட 14-13-13- அதிகாரம் மற்றும் தெய்வீக சிங்காசன இணைக்கப்பட்டிருப்பதை காட்டுகிறது ஏழு இருபத்தி இரண்டில் சொல்கிறார் ஆகாய மண்டலத்தில் இருந்து உண்மயமான பிரகாசம் வரும் தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு சில மொழி பெயர்ப்புகள் வரும் என்று கூறுகின்றது எட்டு ஒன்றில் தேவன் பெரும் காற்றிலிருந்து பேசுகிறார் எனவே வடக்கு என்பது தெய்வீக மகிமை வெளிப்படும் இடமாகவும் இருக்கிறது அது நியாய தீர்ப்பும் தேவ வெளிப்பாடும் சந்திக்கும் இடம் இப்போது இதை நம்முடைய ஆவிக்குரிய பாடத்திற்குள் கொண்டு வருவோம் தேவன் வடக்கு பாளையத்தின் முன்பாக நியாயத்தை வைக்கிறார் நியாய தீர்ப்பு துவங்கும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது வேதம் சொல்கிறது நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே துவக்கும் காலமாயிருக்கிறது தேவன் முதலில் தம்முடைய சொந்த மக்களையே திருத்துகிறார் இது நிராகரிப்பு அல்ல இது அன்பு எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது யாவை தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் தேவன் தம்முடைய மக்களை நியாயம் விசாரிக்கும் பொழுது அது தகப்பனுக்குரிய சிச்சையாக இருக்கிறது பின்பு ஆசிர்வதிக்கப்பட்டவன் அல்லது மகிழ்ச்சி என்று பொருள்படும் ஆசேர் வருகிறான் அது மிக முக்கியமான ஒன்றை நமக்கு போதிக்கிறது நாம் தேவனால் திருத்தப்படும் பொழுது நாம் கைவிடப்படுவதில்லை யாக்குபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவக்கிரீடத்தை பெறுவான் சிச்சையானது வேதனையாக தோன்றலாம் ஆனால் அது ஆசீர்வாதத்திற்கு வழிநடத்துகிறது நாம் மனத்தாழ்மையுடன் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நீதியையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறது ஆகவே திருத்தத்திற்கு பிறகும் தேவனோட சரியாக நடப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி காணப்படுகிறது என்பதை ஆசேர் நமக்கு நினைவூட்டுகிறான் பிறகு மல்யுத்தம் அல்லது போராட்டம் என்று பொருள்படும் நப்திலி வருகிறான் விசுவாச பயணம் என்பது மோதல்கள் இல்லாதது அல்ல என்பதை இது காட்டுகிறது யாக்கோபு தூதனுடனேயே போராடி ஆசீர்வாதத்தை பெற்று வரை அவரை விடாமல் இருந்தான் அதே விசுவாசிகளும் போராடுகிறார்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடு அல்ல ஆவிக்குரிய சேனைகளோடும் போராடுகிறார்கள் போராட்டம் என்பது தோல்வி என்று அர்த்தம் அது ஈடுபாட்டை குறிக்கிறது கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனை பற்றிக் கொள்வதை அது குறிக்கிறது ஆகவே வடக்கு பக்கம் நமக்கு ஒரு முழுமையான விரோதமாக சென்று பாவத்தில் தொடர்ந்தால் நியாய தீர்ப்பு வரும் ஆனால் அவருடைய திருத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் போராட்டத்திலும் கூட நாம் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் மிகுந்த உபத்திரவத்திற்கு பிறகு தேவன் பெருங்காற்றிலிருந்து யோபுவிடம் பேசியது போல சகித்திருப்பவர்களிடமும் அவர் பேசுவார் இயற்கை காட்சியும் வடக்கே வெகு தொலைவில் வட துருவத்திற்கு அருகில் நாம் வடதுருவ ஒளியை காண்கிறோம் இருளில் பிரகாசிக்கும் வண்ணமயமான ஒளிகள் இவை வட துருவத்தில் ஆறு மாதங்கள் பகல் வெளிச்சமும் ஆறு மாதங்கள் இருளும் இருக்கும் இந்த தனித்துவமான ஒளி சுழற்சிகிரகத்தின் மற்ற பகுதிகளை போலல்லாமல் மாறுபட்டது இது புவியியல் என்றாலும் இது நமக்கு ஒரு பிரதிபலிப்பை தருகிறது மிகவும் இருண்ட காலங்களிலும் கூட ஒளி ஊடுருவி வர முடியும் எதிர்பாராத இடங்களில் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கிறது நினைவூட்டுகிறது சங்கீதம் எட்டு இரண்டாம் வசனம் வடதிசையில் உள்ள சியோனை பற்றி பேசுகிறது தேவன் தம் மக்களுடன் வாசம் செய்யும் புதிய எரிசிலைமை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் பேசுகிறது திருத்தம் சகிப்புத்தன்மை மற்றும் போராட்டத்திற்கு பிறகு ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்படுதல் வருகிறது இது கிறிஸ்துவின் கண்கூடாக காணப்படும் ஆட்சி கிறிஸ்துவே இந்த பாதையில் நடந்தார் அவர் நியாய தீர்ப்பை சகித்தார் அவருடைய பாவத்திற்காக அல்ல நம்முடைய பாவத்திற்காக அவர் கெட்சத்தில் பாடுபட்டு போராடினார் அவர் சிலுவையை சகித்தார் அந்த போராட்டத்தின் வழியாக ஆசிர்வாதமும் மகிமையும் வந்தது அவர் இப்போது உயர்த்தப்பட்டு நியாயாதிபதியாகவும் ராஜாவாகவும் இருக்கிறார் அவருடைய சமாதானத்தின் ராஜ்யம் அங்கே நீதி குடிக்கொண்டிருக்கும் ஆகவே நமக்கு பாடம் தெளிவாக இருக்கிறது நாம் சிச்சையை எதிர்கொள்ளும் பொழுது தேவனை விட்டு ஓடி போகாமல் இருப்போமாக தான் கோத்திரத்தை நினைவு கூறுவோம் அவர் நியாயம் விசாரித்தார் வழிகளில் தொடர்ந்து நடந்தால் தேவன் நம்மை மகாராஜாவின் நகரத்திற்கு கொண்டு சேர்ப்பார் நியாய தீர்ப்பு புடமெடுகிறது ஆசிர்வாதம் பலப்படுத்துகிறது போராட்டம் தயார்படுத்துகிறது வடக்கு பக்கம் என்பது விசுவாசத்தின் முடிவு அல்ல அது மகிமைக்கு முந்தைய மக்களில் தேவன் பொழுது அவர்கள் அவருடைய பிரகாசிப்பார்கள் நியாயம் தீர்க்கிறவரே நம்மை ரச்சிக்கிறவருமாயிருக்கிறார் ஆகவே நாம் ராஜாவின் சமூகத்தில் நிற்கும் வரை கவனமாகவும் தாழ்மையாகவும் உண்மையாகவும் நடப்போமாக ஜபம் பிதாவாகிய யாவ தேவனே எங்களை திருத்துவதற்கு உம்முடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது அதை தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் போராட்டங்களிலும் மல்யுத்தத்திலும் உம்மை பற்றி கொள்ளவும் ஒருபோதும் விட்டு விடாமல் இருக்கவும் எங்களுக்கு பலத்தை தாருங்கள் மகிமைக்காக நீர் எங்களை உருவாக்குகிறீர் என்பதை அறிந்து சிச்சையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை காண எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் எங்கள் இருண்ட காலங்களில் உம்முடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் நீர் யோகுவிடம் பேசியது போல எங்களிடமும் பேசுங்கள் நாங்கள் என்றென்றும் உம்முடைய சமூகத்தில் நிற்கும் இடமாகிய மகாராஜாவின் நகரத்துக்கு எங்களை பத்திரமாக வழிநடத்துங்கள் ஆமேன்